அவர் என்ன செய்ய விரும்புகிறார் அவருடைய திட்டம் என்ன இன்றைக்கி இந்த கூட்டத்தில் பல இடங்கள்லேருந்து நம்ம கொண்டு வந்தார் அதுக்கு காரணம் என்ன வர சூழ்நிலைகள் வர முடியாத விலவினங்கள் தடைகள் இவைகளுக்கு மத்தியில் இந்த கூட்டத்தில் வந்து நாம் இப்பொழுது க கத்தளை சன்னிதானத்தில் காத்திருக்கிறோமே இதுக்கு தேவன் நியமித்த சித்தம் என்ன கொஞ்சம் ஒரு ஒரு சில நிமிடத்தில் சொல்றேன் இந்த கூட்டத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்தது காரணம் வைக்க முடியாது தொடர்பு துண்டிக்கப்பட்டவர்களுக்கு இணைப்பு கொடுக்க முடியாத வெட்டி எடுக்கப்பட்டவர்கள் ஒட்ட வைக்கப்பட முடியாத இதுதான் இந்த கூட்டத்தில் தேவன் உனக்கும் எனக்கும் செய்ய போற ஒரு மகத்தான செயல் ஒரு விதத்தில் நாம் காட்டு மரங்கள் இந்த கூட்டத்தில் கத்த நல்ல ஒளிவு மரமாக அவரோடு நம்ம இணைக்க போகிறார் ரோமர் பதினொன்று பதினேழு சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவு மரமாக இனி அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு மரத்தின் வீருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாய் காட்டு ஒளிவு மரமாக இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவு சாரத்துக்கும் நீ பங்காளியாய் மாறுகிறாய் நம்ம காட்டொளிவு மரங்கள் நம்ம இஷ்டத்துக்கு போய்கிட்டு ஏன் ரசிக்கப்பட்ட பிறகு கூட நமக்கு சுயம் வேலை அபிஷேகம் பெற்ற பிறகு கூட ஆவியானவரை நாம் மேற்கொண்டோம் நான் அபிஷேகம் பெற்றவனாயிருந்தாலும் இருக்கிறேன் என்று மூணாம் அதிகாரம் கடைசி வசனம் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த நான் இன்னும் பலவீனன் சரியாவின் குமாரராகி இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தாலும் இன்னும் நான் பலவீனன் இந்த கூட்டத்தில் கத்தல் நமக்கு செய்ய போறதை நான் சொல்றேன் நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு பலிக்கும் அதை விட்டுட்டு தலையக்களை போட்டுட்டு அப்படியே எதையோ நினைச்சு பரிந்துவிச்சுட்டு கப்பல் கவுந்தது போல உட்காந்துருந்தீங்கன்னா கத்தல் கப்பல் கவுந்தது கவுந்தது அப்படிதான் கிடக்கும் கத்தர் இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தை மறுபடியும் ஒட்டவைக்க போகிறார் வெட்டி எடுக்கப்பட்ட அவனுடைய விசுவாசம் துண்டிக்கப்பட்ட அவனுடைய பரிசுத்தம் தொடர்பு அருந்து போனவனுடைய பிரதிஷ்டைகள் நீ விட்டுவிட்டதான உடன்படிக்கைகள் இவைகளை அபிஷேகத்தின் மூலமாக என்ன செய்ய போகிறாரு ஒட்ட வைக்கப் போகிறார் ஓட்டும்போது ஃபெவிகால் வச்சு ஓட்டுவாங்க முந்தி வந்து கம்மு வச்சு ஒன்று ஒட்டுவாங்க பெவ்விகால் வச்சு ஓட்டுவாங்க இப்பெல்லாம் குயிக் ஃபிக்ஸ் எப்படி புதுசு புதுசாக ஒன்று வந்துருச்சு அதெல்லாம் ஒன்ஸ் ஃபிக்ஸ்ஸாக ஓட்டிட்டு அது பிறகு எடுக்கவே எடுக்க முடியாது அதுபோல் இன்றைக்கு கத்தர் உன்னை மறுபடியும் ஒட்ட வைக்கப் போகிறார் நீ ஒரு காலத்தில் காட்டொழிவு மரமாக இருந்தாய் கிருபை நாள் ரட்சிக்கப்பட்டாய் மறுபடியும் நீ சூழ்நிலைகளில் பிரச்சனைகளில் துக்கங்களில் பலவீனங்களில் புத்தினங்களில் அறிவினங்களில் நம்முடைய மீறுதல்களில் நம்முடைய பெருமையினால் நம்முடைய அசதியினால் நம்முடைய பக்தி குறைவினால் இப்படி பல காரியங்களில் நமக்கு மறுபடியும் ஒரு துண்டித்தல் உண்டாகி விட்டார் ஆனால் கிருபியுள்ள தேவன் இந்த கூட்டத்தில் மறுபடியும் நம்முடைய விசுவாசத்தை ஒட்ட வைக்க பரிசுத்தத்தை ஒட்ட வைக்க ஜபஜீவியத்தை ஒட்ட வைக்க நம்முடைய பிரதிஷ்டைகளை ஒட்ட வைக்க மறுபடியும் அவரோடு இணைக்கக்கூடிய ஒரு புதிய அனுபவத்தை கத்தர் இன்றைக்கு செய்ய போகிறார் அதுக்கு தான் என்னையும் கத்தொண்டு நவம்பர் எந்த சூழ்நிலையில் உள்ள மனுஷனையும் ஒட்ட வைக்க முடியுமா அது எப்படி வெட்டி போடாச்சு ஒட்டுவாரா அன்றையும் அவர்கள் அவிஸ்வாசத்தினாலே நிலை நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்டவைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவர முடியுமா அவிசுவாசத்தினால வெட்டி போடப்பட்டே அவைகள் முறித்து போடப்பட்டன அப்படி அவிசுவாசத்தினால முறித்து போடப்பட்ட அந்த கிளைகள் கூட அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்தராதிருந்தால் அவர்களும் என்ன செய்வார்கள் ஒட்டைக்கப்படுவார்கள் மறுபடியும் விசுவாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை அவர்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவர்களையும் ஒட்ட வைக்க தேவன் இன்னைக்கு ஒரு மனஸ்தாவப்பட்டு நான் மறுபடியும் நான் காட்டொலிவுமரமாய் மாறிட்டேன் மறுபடியும் நல்ல ஒளிவுமரமாகி அவரோடு நான் ஒட்ட வைக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு நீ சொன்னி அதான் சொல்லி அவர்கள் அவிசுவாசத்திலே நிலை இருந்தால் விசுவாசத்திலேயே கிடைக்காம ஐயோ நான் புதுப்பிக்கப்படணும் என் விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும் நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் மறுபடியும் கத்திற்காக நிக்கணும் அப்படின்னு அவங்க சிந்தித்தால் அவர்களும் ஒட்டவைக்கப்படுவார்கள் இன்னைக்கு நீ வந்து ஒரு மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பி துக்கப்பட்டு முழங்கால் போட்டு கத்தரை நோக்கி அழுது பிரதிஷ்டை பண்ணி இனி இல்லை நான் மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுறேன் விரும்புறேன்னு சொன்னா அவர்களை மறுபடியும் ஒட்ட தேவன் வல்லவராக இருக்கிறார் முடியாது அப்படிங்கிற இந்த தாட்டே வரக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஆண்டோடைய சமூகத்தில் வந்தால் ஒரு கிருபை கிடைக்கும் வரை ஒரு அபிஷேகம் கிடைக்கும் வரை வளவினர்களை சொல்லலை முடியாதவர்களை சொல்லலை முடிந்தவர்கள் எல்லாம் ஒரு தொடுதல் வரும் வரை ஒரு ஜீவன் வரும் வரை ஒரு தரிசனம் கிடைக்கும் வரை ஒரு சத்தம் கேட்கும் வரை ஒரு அபிஷேகம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் போராடிட்டே இருக்கணும் முயற்சி திருவினை ஆக்கும் நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு திருவினா கடவுள் கடவுள் அதை வினையாக்குவார் நல்லபடியாக மாற்றி தருவார் விடாமல் நீ நிற்கணும் என்னைக்கு எவ்வளோ நடந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு சோத்திராம் சோத்தராம் சோத்திரான்ட்டு கூட தூக்கி எறியணும் தூசியை உதறி விட்டே இழந்து இன்னைக்கு கத்தர் நமக்கு செய்ய போகிறது அதுதான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஊழியர்களானாலும் சரி விசுவாசிகளானாலும் சரி புதிய புதியவர்களாக இருந்தால் கத்திரவங்களை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒட்ட வைக்க போறார் ஒருவேளை இடையில அவிசுவாசத்துல தோல்வியில புத்தி இல்லாமல் ஏதாவது ஒரு விதத்தில் வெட்டப்பட்டிருந்தால் இன்னைக்கு கத்தர் நீங்கள் அதில் நிலைத்திருக்க மாட்டாண்டவரே நான் மறுபடியும் விசுவாசத்தில் வர விரும்புகிறேன் பரிசுத்தாயிருக்க விரும்புகிறேன் உண்மையாயிருக்க விரும்புகிறேன் நீதியாயிருக்க விரும்புகிறேன் நியாயத்தை செய்ய வாஞ்சிக்கிறேன் தெய்வ சமூகத்தில் தரித்திருக்க விரும்புகிறேன் க உமை சேவிக்க விரும்புகிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவிசுவாசத்தில் நினைத்திருந்தா ஒட்ட வைக்க முடியாது அவிசுவாசத்தில் நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார் இந்த கூட்டத்தில் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் மறுபடியும் கனெக்ஷன் கிடைக்கும் இந்த குத்து வழக்கு குறித்து பைபிளில் படித்தீங்கன்னா அதுக்கு ஒரு பாதம் அதுக்கு ஒரு தண்டு அந்த தண்டிலேருந்து என்ன செய்யுது கிளைகளெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த கிளைகள் இணைக்கப்படலைன்னா பிரயோஜனம் இல்லை அதே போல் யோகான சுவிசேஷத்தில் நான் பார்க்கும் பொழுது கொடியானது செடியில் என்ன செய்யணும் நிலைத்திருக்கணும் அப்போ அது பிரயோஜனம் நீங்கள் கொடிகள் ஒருவன் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் இதுதான் இன்னைக்கு கத்தர் மறுபடியும் உன்னை வந்து ஒட்ட வைக்க போறாரு அந்த செடியில் வந்து உன்னை நினைச்சு போறாரு கொடியா பிடிச்சி கட்டி வைக்க போறாரு நீ இந்த ஒட்டு மரங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா ஒட்டு செடிகள் பார்த்திருக்கீங்களா அதனுடைய டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும் அதனுடைய ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும் இப்போ அதுதான் ஜனங்கள் விரும்புறாங்க அது போல நீ காட்டொழிவு மரமா இருந்தா ஒருத்தவனே சீண்ட மாட்டான் பிசாசு கூட தூக்கி போட்டு போயிருவான் சீப்பா இவன் எப்பவுமே பின்மாற்றக்காரன் தானே விடு இவன் எப்பவுமே எங்க இருக்கா நம்ம பாக்கெட்ல தான் நீ நல்ல ஒளிமை சேர்ந்து பேச்சு என்ன நடந்து மனப்பாடு கிட்ட போய் பேசி மனப்பாடு குளசையில் மூன்று வருஷம் பழகின பிறகு அந்த அரண்மனையில் அவனை என்ன சொன்னாங்க அவனை வெளிப்படுத்துகிறது யாரேசுவை வெளிப்படுத்துகிறது உன் பேச்சு அந்த கலிலு கலிலேயனுடைய பேச்சுக்கு ஒத்து இருக்கிறது பாசிங்க அந்த பேச்சு எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க பாருங்க மத்திய இருபத்தி ஆறு சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதிரி வந்து மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன் காரணம் உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது எப்படி இருக்கும் வார்த்தைகள் எவ்வளவுக்கு ஒத்து வந்து ஊர் பேச்சுக்கு சமுதாயத்தின் பேச்சுக்கு இல்ல உன் பேச்சு யாருக்கு ஒத்து வந்துருச்சே இயேசுடைய பேச்சுக்கு ஒத்து இருக்கிறது எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க மார்க்கு பதினாலு எழுபது பேதருவை பார்த்து மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன் நீ கலிலேயன் உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது இப்ப பேச்சு மாறிடுச்சா காட்டொழிவு மரமாகவே ஒளிவு மரமாகிய இயேசுவோடு மூன்றரை வருஷம் சேர்ந்து வச்சு கட்டி வச்சதுனால இப்ப பேச்சு எப்படி ஆறிடுச்சே வந்துருச்சா இன்னைக்கு கத்தர் செய்ய போறது நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையோ நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதான் என்னுடைய ஜபம் இப்போ இங்கே வந்திருக்காங்க பையன் வந்திருக்காங்க பிள்ளைங்க வந்திருக்கு ஊழியக்காரங்க வந்திருக்காங்க சின்ன ஊழியக்காரங்க இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸு ஊழியக்காரங்க இருக்காங்க பழைய விசுவாசிகள் இருக்காங்க புதிய விசுவாசிகள் இருக்காங்க குடும்பத்தில் நடத்தி ஒரு வழி கரை இருக்காங்க குடும்பத்துக்குள்ளே பூந்தவங்க இப்போ இருக்காங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வார்த்தை என்ன இன்றைக்கி இவங்களுக்கு என்ன செய்ய நீங்கள் சித்தம் கொண்டிருக்கு கத்திர சொன்னது என்னென்னா இவங்களுடைய இவங்களெல்லாம் ஒட்ட வைக்க போகிறேன் இவங்களுடைய தொடர்பெல்லாம் என்ன செய்ய உரோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பிக்க இருபத்தி நான்கு ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் சுபாவத்தின்படி காட்டொழிவு மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தங்கள் சுய ஒளி மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அதிக நிச்சயம் ஒண்ணுமே கிடையாது ஜலங்கள் ஒட்ட வைக்கப்படுவாங்களா அவன் தான் போயிட்டான நூற்றாண்டுகளாக பின் மாறி போயிட்டான அப்படின்னு அதுக்குதான் அவர் சொல்றாரு நீ எங்கேயோ கிடந்த ஒன்னைய ஒட்ட வைக்கிறதுக்கு அவருக்கு சக்தி இருந்துச்சுன்னா சுய ஒளிவு மரமாக சுய ஒளிவு மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க எல்லோரும் கண்களை மூடுவோம் இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே நீ எங்கேயோ ஒரு துண்டிக்கப்பட்டு கிடந்தினா அந்த நீங்கள் உலகத்தில் பாருங்கள் அந்த செடியை வெட்டினா அந்த பச்சைத்தன்மை பசைத்தன்மை போகிறதுக்குள்ளே என்ன செய்யணும் அதில் என்ன செய்யணும் ஒட்டணும் ஒருத்தனை கையை வெட்டிட்டாங்க இல்லை காலை வெட்டிட்டாங்க இல்லை ஒரு மிஷினில் மாட்டி கையோ காலோ துண்டிக்கப்பட்டுச்சுனா இப்போ உள்ள மெடிசின் மெடிக்கல் அறிவுப்படி அந்த குறிக்கப்பட்ட மணி கொண்டு போனால் அதை நெஞ்சிடலாம் செஞ்சிடலாம் ஒட்டி தைச்சல் போட்டு கையை செயல்படுத்த வச்சிடறான் சக்தி இருந்துச்சு என்ன ஒட்ட வைக்கிறது கண்களை மூடுங்க இன்னைக்கு போகும்போது வார்த்தையை சொல்றோம் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது பலிக்கும் சும்மா இருந்து தலையை போ கவுந்து போட்டு முக்காடு போட்டு பிரதர் சைடில் முக்காடு போடாமலே தலைகீழ கவுந்து கிடக்கிற முக்காடு போட்ட மாதிரி இருந்துட்டு நீ எந்திரிச்சு போயிடக்கூடாது தெய்வ சமூகத்தில் கத்தர் உன்னை ஒட்ட வைக்கிற வரைக்கும் கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு போராடு அழு முழங்கால போடு கையை வைத்து கண்ணை திறக்காத அபிஷேகம் வரும் வரைக்கும் அந்தவரே என்னுடைய பரிசுத்தத்தை என்னுடைய ஜீவியத்தை உங்களுடைய பரிசுத்தத்தை ஒட்டும் நான் காட்டு ஒளிவு மரமாக இருக்கேன் என் புத்தி சரியில்லை எனக்கு ஆத்திரம் வருது என்னைய சில காரியங்களை என்னால் கட்டுப்படுத்த முடியல என் வார்த்தையை கட்டுப்படுத்த முடியலை கட்டுப்படுத்த முடியல நல்ல ஒளிவு மரத்தில் உண்மை போல பார்ப்பேன் உண்மை போல நடப்பேன் உண்மை போல ஜெபிப்பேன் உண்மை போல பாடுபடுவேன் உண்மை போல தேவசித்தம் செய்வேன் எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க அப்படி வாங்கிக்கிற எல்லாரும் கண்களை படி மூலம் கால்படிவான் பத்து நிமிஷமோ பதினைஞ்சு நிமிஷமோ இருபத்தஞ்சு நிமிஷமோ முப்பத்தஞ்சு நிமிஷமோ நாப்பத்தஞ்சு நிமிஷமோ ஐம்பத்தஞ்சு நிமிஷமோ விட கூட போகும்போது நீ உணரணும் உனக்குள் இந்த வேலையை செய்ய வாஞ்சிக்கிறார் நீ அதற்கு ஒப்பு கொடுத்தால் ஒரு மகத்தான செயல் உனக்குள்ள நடக்கும் வெட்டி எடுக்கும் பொழுது வேதனை உண்டாகும் நீ இருக்கிற தன்மையிலிருந்து உன்னை வெட்டி எடுக்கும்போது உனக்கு வேதனை உண்டாகும் அதுதான் கிறிஸ்துவேற்ற மனஸ்தாபம் மனம் திரும்புதல் ஏற்ற தேவ தேவனு மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு துக்கம் அது தேவனு கேட்ட துக்கம் கதாவே நல்ல உரிமை மரவாகி உண்மையை ஒட்டி வைத்திருந்தீர் சூழ்நிலை சித்தம் செய்ய வேண்டும் உடைய சத்தம் கேட்க வேண்டும் உடைய அபிஷேகத்தில் நிரம்பிய ஜபாபினால் முடிசூட்டப்பட வேண்டும் உண்மையாய் பக்தியாய் நீதியாய் நேர்மையாய் நியாயமாய் தெய்வீகமாய் வாழ வேண்டும் தேவன் உன்னை ஒட்ட வைக்க வல்லவனாக இருக்கிறார் உன்னை ஒட்ட வைப்பது அதிக நிச்சயம்